முப்பத்தி இரண்டு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் எல்லங்களிலும் சில தொழுகைகளை தொடுங்கள் அவற்றை அடக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் இதை இபர் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்